வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் இந்த உலகில் யார் தவம் செய்தவர்கள் அப்படின்னா யாரெல்லாம் தம்முடைய கடமையை சரியாக செய்கிறார்களோ அவர்களெல்லாம் தவம் செய்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா தன்னை கட்டுப்படுத்தி தன்னுடைய கடமையை செய்து ஒழுங்கே முடிப்பவர்தான் சரியான தவத்தினை மேற்கொண்டவர் மற்றவர்கள் அப்படி தம்முடைய கடமைகளை செய்வதில்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய சாமியார்கள் எல்லாம் தவம் செய்தவர்கள் அல்லவே அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா உண்மையிலேயே அவர்களெல்லாம் தவம் செய்தவர்கள் அல்ல ஏனென்றால் தவம் செய்யாதவர்கள்தான் ஆசை வயப்பட்டு ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்படுவார்கள் அல்லது தவத்திற்கு அப்பாற்பட்ட சில செயல்பாடுகளை செய்வார்கள் அத்தகைய செயல்களை தனி இன்றைக்கு இருப்பவர்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியானால் எப்படி இருப்பார்கள் எண்ணாமல் அல்லது ஆசை வயப்படாமல் தம்முடைய கடமையை சரியாக செய்யக்கூடியவர்தான் தவம் செய்தவர்கள் அந்த காலங்கட்டங்களில் முனிவர்கள் ஞானிகள் எல்லாம் அப்படித்தானே இருந்தார்கள் தம்முடைய பொறுப்பை உணர்ந்து தாம் செய்ய வேண்டிய செயல்களை மிகச்சரியாக செய்து முடிப்பார்கள் அதை விடுத்து ஆசை வயப்பட்டு சில காரியங்களிலே ஈடுபடுவதை சிறிதளவும் விரும்ப மாட்டார்கள் அவ்வாறு இருப்பவர்கள் தான் தவம் செய்தவர்கள் அப்படின்னு சொல்றோம் இன்றைக்கும் நாம் காணக்கூடிய மனிதர்களுள் சிலர் மிக ஒழுக்கத்தோடு அமைதியாக தம்முடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் எமது பகுதியில் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தின் உரிமையாளர் மிக கடினமாக உழைத்து முன்னேறியவர்தான் ஆனால் தான் சம்பாதிக்கக்கூடிய பணத்திலிருந்து ஒரு பகுதியை இந்த சமூகத்திற்காகவே செலவிடுகிறார் அதுவும் நன்னெறி சார்ந்து அந்த பணத்தினை செலவிடுகிறார் அந்த மனிதரை பார்க்கும்பொழுதெல்லாம் அவர் ஒரு செல்வந்தர் அல்லது அவர் ஒரு முதலாளி என்பதை எல்லாம் தாண்டி இவர் ஒரு பொறுப்பான சமூகத்தில் ஒரு பொறுப்பான மனிதர் அப்படிங்கறதுதான் எல்லோருக்கும் தோணும் ஏனென்றால் அவர் அந்த தவக்கோலத்தை மிகவும் விரும்புகிறார் தன்னுடைய கடமையை மிகச் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் ஆகையால் தன்னுடைய பணத்தினை இந்த சமூகத்திற்காகவே செலவழித்துவிட்டு மிக எளிய வாழ்க்கையை வாழக்கூடியவராக இருக்கிறார் இதைத்தான் வள்ளுவர் சொல்லும் பொழுது யார் ஒருவர் தன்னை கட்டுப்படுத்தி தவத்தினை மேற்கொள்கிறாரோ அவர் தம்முடைய செயல்களை மிகச் சரியாக செய்து முடிப்பார் மற்றவர்களெல்லாம் ஆசை வயப்பட்டு ஆடம்பர செயல்களிலே ஈடுபடுவார்கள் அப்படின்னு சொல்றார் ஆகையால் நாமும் மிக எளிய வாழ்க்கையை வாழ்ந்து நம்முடைய கடமையை மிகச்சரியாக செய்ய தவக்கோளத்தை முயற்சி செய்ய வேண்டும் திருக்குறள் அதிகாரம் இருபத்தி ஏழு தவம் செய்தார் தம் கர்மம் செய்தார் மற்றல்லார் ஆசை உட்பட்ட மீண்டும் குரல் தவம் செய்தார் தம் செய்தார் மற்றல்லார் அவம் செய்தார் ஆசை இந்த நாள் இனிய நாளாக மீண்டும் சந்திப்போம் நன்றி